ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஆகிய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்தவ நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தின் தலைப்பு தலைவர்கள் தயாரா வேர் ஆர் த லீடர்ஸ் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஏழாம் அத்தியாயம் முதல் பத்து வசனங்கள் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தன அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தன அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் நான் கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க தரிசனம் சொல்லி அவைகளை பார்த்து அறிவிக்க வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்கப்பண்ணேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஓர் இறைச்சல் உண்டாயிற்று இதோ ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயின மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி உயிர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க உரை மனுபுத்திரனே நீ தீர்க்க உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் மேல் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் இன்றைய மனப்பாட வசனம் ஏசாயா ஆறாம் அத்தியாயம் எட்டாம் வசனம் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்பும் I send and who will go for us I said Here am I, send me எழுப்புதல் வருமானால் அதன் திரளான கனிகளை பாதுகாக்க தலைவர்கள் முன்னதாகவே ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் ஆவியின் அருள்மாரியை தொடர்ந்து அப்போ சிலர் இரண்டாம் அத்தியாயம் வசனத்திலே அப்போ சிலர் கொடுத்த விளக்கம் அப்பாஸ்டாலிக் டிஃபென்ஸ் என்று பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே அப்போ உபதேசம் அப்பஸ்டாலிக் டாக்டரின் என்று வாசிக்கிறோம் மூன்றாம் அதிகாரத்திலே அப்போசரைய நிரூபணம் அப்பஸ்டாலிக் டிமான்ஸ்ட்ரேஷன் என்று காண்கிறோம் ஆறாம் அத்தியாய முதன் நான்காம் வசனங்களிலே அப்போசலரின் ஆலோசனை அப்பஸ்டாலிக் டேரக்ஷன் டிஃபென்ஸ் டெமான்ஸ்டேஷன் அண்ட் அபஸ்டாலிக் டைரக்ஷன் இப்படி வாசிக்கிறோம் அதாவது வந்து சேரப்போகிற ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களையும் வந்து குவிய போகிற கோடிக்கணக்கான காணிக்கைகளையும் ஊழலின்றி உத்தமமாய் கையாள அன்றைய அப்போஸ்தலரின் மனது ஏற்கனவே பக்குவப்படுத்தப்பட்டிருந்தது இன்று ஊழியங்களில் காசு பெருகியதும் கூட்டம் கூடியதும் நீதி நேர்மையெல்லாம் காற்றாய் பார்த்து போவது எத்தனை முறை கண்டிருக்கிறோம் தலைவர்களுக்கு வரம் இருந்தால் போதாது தரம் இருக்க வேண்டும் காரிஸ்மா இஸ் நாட் எனப் தே should have கேரக்டர் குணம் இருக்க வேண்டும் அனைத்துலக ஊழியத்திற்காக இயேசு தமது சீடர்களை தமது பூ உலக ஊழிய நாட்களில் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தார் துவக்கம் முதல் அவர் அதேதான் செய்து கொண்டே இருந்தார் அவர் விண்ணேக முன் இறுதியான ஆயத்தங்களை நடப்பித்தார் எடுத்துக்காட்டாக பன்னீர்வரில் ஒருவரான பேதர்வோடு மிகவும் நெருக்கமாக அவர் இடைப்பட்டார் கிறிஸ்தவனுடைய ஊழியன் யாருக்கும் தேவையானது அன்பு அன்பு என்பது அடிக்கல்லும் உச்சக்கல்லும் அழைத்தார் மனிதரை நடத்தும் மெய்ப்பனாக அவர் அவனை நியமித்தார் ஆத்துமாக்களை மீட்கவும் அன்பு வேண்டும் ஆத்துமாக்களை மேய்க்கவும் அன்பு வேண்டும் ஒன்று காணாமல் போனவருக்கான அன்பு அடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டோருக்கான அன்பு அடுத்த சில நாட்களில் ஆயிரங்கள் விண்ணரசுக்குள்ளே இருக்கின்றன அதற்காக ஆண்டவர் ஏற்கனவே தலைவனை ஆயத்தப்படுத்திவிட்டார் முன்பு கடவுள் பேதரவிடம் சாவிகளை கொடுத்திருந்தார் இப்பொழுது அவனிடம் தடியையும் கோலையும் கொடுக்கிறார் ஆத்துமாக்கள் மந்தைக்குள் வர வேண்டும் மந்தையில் வளர வேண்டும் இ வேண்டியலுவைக்காகவும்ப்பதில் நிகரே கிடையாது லீடர்ஷிப் ட்ரைனிங் இன்றைக்கு சீடத்துவ பயிற்சி தலைமத்துவ பயிற்சி என்றெல்லாம் நடத்தும் நல்ல ஊழிய இயக்கங்களுக்காக ஆண்டு வரை ஸ்தோத்திருக்கிறோம் நெகேமியா புத்தகத்தையும் தீத்து தீமோ தேய நிருபங்களையும் திரும்ப திரும்ப வாசியுங்கள் ஓவர்சீஸ் மிஷனரி ஃபெல்லோஷிப் என்று ஒரு நல்ல மிஷனரி நிறுவனம் இருந்தது அதற்கு ஒரு ஆலோசக இயக்குனராக இருந்த கன்சல்டேட்டிவ் டைரக்டராக இருந்த டாக்டர் ஆஸ்வால்டு சாண்டர்ட்ஸ் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்து தொண்ணூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர் அவர் எழுதிய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் என்கிற நூலை தலைமை பொறுப்பில் உள்ள ஒவ்வொருவரும் கட்டாயம் அடிக்கடி வாசிக்க வேண்டும் இதை பல நான் நான் வாசித்திருக்கிறேன் வாசிக்கும் ஒவ்வொரு வேளையிலும் நான் திருத்தங்களையும் பெற்றிருக்கிறேன் என்னுடைய ஊழியத்திற்கு தேவையான ஊக்கத்தையும் நான் பெற்றிருக்கிறேன் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் பை டாக்டர் ஆஸ்வால் சாண்டர்ஸ் இந்நூலை வாசித்த பின் நீங்கள் மாறாமல் இருக்கவே முடியாது மதுரையைச் சேர்ந்த வே சந்தியாகு ஐயர் அவர்கள் எழுதிய கீர்த்தனையிலிருந்து ஒரு கவியை வாசிக்கிறேன் வித்தை ஞானம் அறிவு வேத சத்தியங்களில் மிக்க உயர்ந்து தேர்ந்து விண்ணொழி இவர் வீச சத்தியம் சகலத்துள்ளும் தாசர்களை நடத்தும் சத்திய இவர் மேல் சம்பூர்ணமாய் பெய்ய இதுவே தலைவர்களை பற்றி தலைவர்களுக்கான நமது விண்ணப்பமும் வேண்டுதலுமாய் இருக்கட்டும் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்போம் ஜபிப்போம் நல்ல ஆண்டுவரே இந்த நாளிலே நீர் வரப்போகிற ஒரு பெரிய எழுப்புதலுக்காக இறுதியான அந்த அருள்மாரிக்காக தலைவர்கள் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் என்கிற குறிப்பை எங்கள் மனதிலே இன்று நீர் புகுத்தியதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டு வரை ஏனோ தானோ என்று இருந்து திரள் திரளாய் ஆத்துமாக்கள் மந்தைக்குள்ளே அலையலையாய் வந்து சேரும் பொழுது தலைவர்கள் இல்லாத ஒரு தவிப்பு நிலை எங்களுடைய தலைமுறைக்கு திருச்சபைக்கு இந்த நாட்களிலே வேண்டாம் ஆண்டவரை கத்தாவே நீர் எங்களில் யாரையாவது தலைமை பொறுப்புக்கு என்று நீர் அழைத்திருப்பீர் ஆனால் நாங்கள் நேரம் எடுத்து சிரமம் எடுத்து எங்களை நாங்கள் வரவிருக்கிற பெரிய ஊழிய விரிவாக்கத்திற்கு ஆயத்தப்படுத்திக் நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் நீர் எங்களுக்கு அருள் புரியும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கவும் அவர்கள் தலைமை பொறுப்புக்கு அழைக்கப்பட்டால் மிகவும் பயபக்தியோடு ஆயத்தப்படவும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றவும் நீர் உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே